ஒன்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இன்பங்களை தகர்த்தறிய மரணத்தை நினைவு கூறுவதை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லு அனிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு மூன்று பூஜ்ஜியம் இது ஹசன் என திருமதியும கூறுகிறார்கள்